தலைப்பு நூற்று இரண்டு சுத்த சன்மார்க பிரார்த்தனை ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும் பாதியிரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்சோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடைஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்பதே என் பிரார்த்தனை ஆகும் திரு அருட்பா ஆறாம் திருமுறை பாடல் எண் நானூற்று அறுபத்தைந்து